காலை வெளிச்சம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு முதல் கொண்டு 54 வசனங்கள் லேவியரின் மறைமுக போர் பாகம் இரண்டு என் ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பது முதல் 53 வசனங்களும் இதையே சொல்கிறது லேவியர்கள் வாசஸ்தலத்தை சுற்றி பாளையம் வேண்டும் அப்போதுதான் சபையின் மேல் எந்த கோபமும் வராது இது ஒரு வலுவான வரி பரிசுத்தமான காரியங்களை சுற்றியுள்ள எல்லை என்பது முழு மக்களுக்கும் கிடைக்கும் இரக்கம் என்று இது அர்த்தப்படுகிறது சாதாரண பாளையத்திற்கும் பரிசுத்தமான மையத்திற்கும் இடையில் லேவியர்கள் நிற்கிறார்கள் மனித பெருமையின்படி லேவி சிறந்தவர் என்று இதற்கு அர்த்தம் அல்ல லேவி ஒரு கனமான பொறுப்பை சுமக்கிறார் என்றே அர்த்தம் பரிசுத்தமானதற்கு மிக அருகில் அவர்கள் நிற்கிறார்கள் அவர்கள் தவறினால் முழு பாளையமும் பாதிக்கப்படக்கூடும் தேவன் வாசஸ்தலத்தை மக்களிடமிருந்து பாதுகாப்பது மட்டுமல்ல மக்கள் தவறான முறையில் தம்மை நெருங்கும் ஆபத்தில் இருந்து தேவன் கொண்டிருந்தார் அந்த எல்லை என்பது ஒழுங்குமுறையின் வடிவில் இருந்த அன்பு எல்லைகள் கடுமையானவை என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் வேதத்தில் எல்லைகள் பெரும்பாலும் இரக்கமாவே இருக்கின்றது சீனாய் மலையில் தேவன் மலையை சுற்றி எல்லைகளை வைத்தது இஸ்ரேலை நிராகரிக்க அல்ல மாறாக அவர்களை உயிரோடு காக்கவே பரிசுத்தம் என்பது நெருப்பை போன்றது நெருப்பு ஒரு வீட்டிற்கு வெப்பம் தரலாம் ஆனால் கவனக்குறைவாக கையாண்டால் அது வீட்டையே எரித்துவிடும் தேவனுடைய பிரசனம் ஜீவன் ஆனால் சாதாரணமான அணுகுமுறை மரணத்தை கொண்டு வரும் எனவே தேவன் லேவியர்களை ஒரு ஜீவனுள்ள எல்லையாக வைத்தார் அவர் என்றென்றும் விரும்பியதால் விரும்பியதாலேயே இதை செய்தார் இப்போது புதிய உடன்படிக்கை வரும்பொழுது நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவனிடம் சேரும் அணுகுமுறை இன்னும் பெரிதாகிறதே தவிர சிறியதாகவில்லை சீனாய் மலையில் இஸ்ரேலர் நின்றது போல நாம் தூரத்தில் நிற்கவில்லை நாம் சியோன் மலைக்கும் பரலோக எருசிலேமுக்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகியேசுவினிடத்திற்கும் வந்திருக்கிறோம் என்று எபிரேயர் நமக்கு சொல்கிறது கிருபாசனத்திற்கு முன்பாக தைரியமாக வரும்படி நாம் அழைக்கப்படுகிறோம் பரிசுத்தத்தை புறக்கணிப்பதன் மூலம் அந்த எல்லை அகற்றப்படவில்லை என்பதே இதன் அர்த்தம் நமக்காக ஒரு பரிசுத்த வழியை உண்டாக்கும் கிறிஸ்துவால் அந்த எல்லை நிறைவேற்றப்படுகிறது பழைய உடன்படிக்கையில் ஒரு சுவரை போல நின்றார்கள் புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவே ஜீவனுள்ள வழியாக மாறுகிறார் அவரே வாசல் அவரே பிரதான ஆசாரியர் அவரே மத்தியஸ்தர் அவரே பலி அவருடைய ரத்தம் அந்த பாதையை திறக்கிறது ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு ஏசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது அப்படியானால் லேவியர்களை நிழலின் நிஜமாக நாம் எப்படி புரிந்து இதோ அதற்கான திறவுகோள் கிறிஸ்துவே பிரதான மற்றும் இறுதி பிரதான ஆசாரியராக இருக்கிறார் நாம் அவருக்கு பதிலாக நிற்கவில்லை நாம் அவருக்கு கீழே ஊழியம் செய்கிறோம் நாம் பலி அவரே பலி ஆயினும் தேவன் இன்று தம்முடைய மக்களை தமது பிரசனத்தை சுற்றியுள்ள பாளையத்தின் ஒழுங்காக பயன்படுத்துகிறார் சபை ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் ஜீவனுள்ள மாளிகையாகவும் அவருக்குரிய ஆலயமாகவும் ஒன்றாக கட்டப்படுகிறது தேவன் தம்முடைய மக்களுக்குள் வாசம் பண்ணுவதால் உள்ளே இருக்கும் பரிசுத்தத்தை பாதுகாக்கும் ஒரு எல்லையாக சபை வாழ வேண்டும் இதன் பொருள்வன் புது சிருஷ்டியை இரண்டு திசைகளில் பயன்படுத்துகிறார் முதலாவதாக உள்ளே இருப்பதை பாதுகாக்கிறார் இருந்த ஆபத்துகளை லேவியர்கள் கையாண்டார்கள் கவனக்குறைவான அணுகுமுறை ஆராதனையில் ஊழல் தேவனுடைய காரியங்களிடத்தில் அவமரியாதை போன்றவற்றை தடுத்தார்கள் அதே போல சபை உபதேசத்தை காக்க வேண்டும் தூய்மையை காக்க வேண்டும் ஆராதனையை காக்க வேண்டும் மற்றும் காக்க வசனங்களின் சட்டத்தை கை கொள்ளும்படி ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராடும்படி யூதா விசுவாசிகளை வற்புறுத்துகிறார் தவறான போதனைகள் சௌகரியமாக அமர்வதற்கு சபை அனுமதிக்க கூடாது ஒழு சாதாரணமானதாக மாறுவதை சபை கூடாது. மாவு, அனுமதிக்கொருந்தியர்களை எச்சரித்தார் இது கொடுமை அல்ல இது பாதுகாப்பு பரிசுத்தம் பாதுகாக்கப்படும் பொழுது முழு சபையும் ஆவிக்குரிய கோபத்தில் இருந்து தப்பிக்கிறது அதாவது ஆவிக்குரிய சிதைவு இருள் நியாயத்தீர்ப்பு மற்றும் தேவனுடைய பிரசனத்தை இழப்பது ஆகியவற்றிலிருந்து காக்கப்படுகிறது இரண்டாவதாக வெளி உலகத்தை நோக்கிய ஒரு எல்லையாக தேவன் சபையை பயன்படுத்துகிறார் உலகம் பரிசுத்தத்தை புரிந்து உலகம் அதை அடிக்கடி கேலி செய்கிறது ஆனால் சபை வெளிச்சமாக இருக்க வேண்டும் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று ஏசு சொன்னார் உலகம் பாவத்தில் இன்னும் துணிக்கரம் கொள்கிறது ஆனால் சபை பரிசுத்தமாக நிலைத்திருக்கும் பொழுது உலகம் கட்டுப்படுத்தப்படுகிறது எச்சரிக்கப்படுகிறது சில மாறுகிறது ஆழ்ந்த இருளை தடுத்து நிறுத்த பரிசுத்த மக்களின் பிரசனத்தை தேவன் பயன்படுத்துகிறார் இப்போது இதை தனிப்பட்ட முறையில் பொருந்தி பார்ப்போம் நாம் இருந்தால் நம் சொ வாழ்க்கையிலும் அந்நியர்களை நாம் அனுமதிக்க கூடாது அதாவது பாவ ஆசைகள் உலக இச்சைகள் பெருமை கசப்பு போன்றவை பரிசுத்த மையத்திற்கு அருகில் வந்து இந்த ஆலயத்தை உன் காத்துக்கொள் எல்லிருந்து ஆகையால் பாவம் உங்கள் சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று பவுல் கூறுகிறார் இவை புதிய உடன்படிக்கை மொழியில் சொல்லப்பட்ட லேவிய வார்த்தைகள் நம்பிக்கை இல்லாத விதத்தில் நம்மை நம்மைத்துவதற்காக இவை சொல்லப்படவில்லை வழியில் நம்மை ஜாக்கிரதையாக இருக்க செய்வதற்காகவே இவை சொல்லப்பட்டுள்ளது நாம் இதை நினைவில் கொள்ள வேண்டும் லேவியர்கள் நெருக்கமாக இருந்தார்கள் அந்த நெருக்கம்யம் மற்றும் ஆபத்து ஆகிய இரண்டையும் கொண்டிருந்தது அதே வழியில் புதிய சிருஷ்டிக்கு கிறிஸ்துவின் மூலம் நெருக்கமான அணுகுதல் உண்டு நாம் கருத கூடாது ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுவதையும் ஆவியை நிந்திக்கிறதையும் குறித்து எபிரேயர் எச்சரிக்கிறது பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியும் அது நமக்கு சொல்கிறது எனவே நமக்கு எவ்வளவு அதிக வெளிச்சம் இருக்கிறதோ அவ்வளவு அதிக ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் நாம் எவ்வளவு அதிக சத்தியத்தை அறிகிறோமோ அவ்வளவு அதிக பொறுப்பு நமக்கு உண்டு நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் பரிசுத்தத்தை கனப்படுத்த வேண்டும் அப்படியானால் இங்கே உள்ள அன்பான செய்தி என்ன மக்களை நசுக்க அல்ல அவர்களை காப்பாற்றவே தேவன் லேவியை ஒரு எல்லையாக வைத்தார் இன்று தேவன் லேவியை விட மேலான ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் நமக்கு தந்திருக்கிறார் மேன்மை பாராட்ட அல்ல ஊழியம் செய்யவும் காவல் காக்கவும் பாதுகாக்கவும் அவர் தமது சபையை ஒரு ஆசாரிய மக்களாக மாற்றியிருக்கிறார் தேவன் எவ்வளவு அக்கறை கொள்கிறார் என்பதை இது காட்டுகிறது அவர் தமது பிரசனத்தை பாதுகாப்பதற்காக விட்டு விடுவதில்லை அவர் தமது மக்களை காவலில்லாமல் விட்டுவிடுவதில்லை ஜீவனை பாதுகாப்பதற்காக அவர் ஒழுங்கை எச்சரிக்கை என்ன ஆசாரிய மக்கள் கவனக்குறைவாக இருந்தால் முழு பாளையமும் பாதிக்கப்படும் என்பதே அந்த எச்சரிக்கை சபை பாவத்தை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் கோபம் வரும் அது எப்போதும் காணக்கூடிய நெருப்பாக வராது ஆனால் ஆவிக்குரிய சிதைவாக வரும் ஜபம் பலவீனமடையும் அன்பு குலைந்து போகும் ஒற்றுமை உடையும் சத்தியம் கலப்படமாகும் தேவனுடைய பிரசன்னம் துக்கமடையும் அதனால் தான் இன்று நிழலின் நிஜமான லேவியர்களைப் போல வாழும்படி தேவன் புது சிருஷ்டியை அழைக்கிறார் தேவனுக்கு நெருக்கமாக பரிசுத்தின் கவனமாக மற்றும் அவரை மையத்தில் வைப்போம் மனித திட்டங்களை சுற்றி அல்ல தேவனை சுற்றியே சபை அமையட்டும் நமது தனிப்பட்ட வாழ்க்கை அவரை சுற்றி வளம் வரட்டும் நமது ஆராதனை பயபக்தி உள்ளதாகவும் நமது உபதேசம் இருதயம் மகிழ்ச்சி உள்ளதாகவும் இருக்கட்டும் அப்பொழுது பாளையம் பாதுகாக்கப்படும் பயனம் முடியும் வரை தேவனுடைய வாசஸ்தலம் கனத்திற்குரியதாக நிலைத்திருக்கும் ஜபம் பரிசுத்த பிதாவாகியாவே எங்கள் நன்றி கொள்ளையில் உமது வாசஸ்தலத்தை பாதுகாக்கும் நிழலின் நிஜமான லேவியர்களைப் போல இன்று எங்களை ஒரு ஆசாரிய மக்களாக மாற்றுங்கள் எங்கள் வாழ்க்கையின் மையத்தில் உம்மை வைக்கவும் பாவம் மற்றும் கவன குறைவான வாழ்க்கைக்கு எதிராக எல்லைகளை கட்டவும் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் எங்கள் மத்தியில் உமது பிரசனத்தை பலமாக வைத்திருங்கள் எங்கள் ஆராதனையை பயபக்தியுடன் பாதுகாத்து எங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு இரக்கத்தின் கேடகமாக மாற்றுங்கள் எங்கள் கர்த்தராகி இயேசுவின் மூலம் முடிவு பரியந்தம் எங்களை உண்மையாக வைத்து கொள்ளுங்கள் பிதாவே ஆமேன்